ீிாமூர் சுஷிகேந்திரம் சூத்திரம் யதீந்திர மதுபி பகவத்கீத்தை தியான ஸ்லோகங்களை வரிசையாக படிக்கிறோம் ஏழு ஸ்லோகங்கள் நாம் அர்த்தம் பார்த்துருக்கிறோம் எட்டாவது ஸ்லோகத்துக்கும் ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் தெரிந்து கொள்ளணும் ஸ்லோகங்களையெல்லாம் படிப்போம் பெருகர்த்தத்தை பார்ப்போம் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் भगवता, पुरान मुनिना, पुरान मुनिना मध्ये கவத்தயிமுன மைத்தமிணீம் கவீம் नमोस्तुते நமோஸ் बुद्धे <laughs> येनत्वया ये भारत तैलपूर्णः तैल प्रज्वालितो ய பிரதீப பிரபன்ன பாரிஜா ஸ்தோத்திர வேற்றைக்கணாய மே நம सुधीर நசீர் गीतामृतं ீத்தமத்து வசுதேவம் கம்சாணூரம் தேகீ பரமாந்தம் ந்தே ஜருமிரோணிரதலா நலோத்ப்பலாத்த कर्णेन वेलाकुला अश्वत्थाम विकर्ण கணேனா आवर्तिनी சோத் பை நீ கத்தேவோமீத்த नानाख्यानक, केसरम, ரிக்கோனோ लोके पेपीयमानं मुदा भूयात कलिमल சனனீமான இதுவரையிலும் ஏழு ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்குறோம் முதல் ஸ்லோகம் பகவத்கீதையையே ஒரு தாயாக உருவகப்படுத்தி ஸ்தோத்திரம் செய்து நமஸ்காரம் செய்தது இரண்டாவது ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் வேதவியாச பகவானை மகாபாரத கிரந்த கர்த்தாவாகிய வேதவியாசரை ஸ்தோத்திரம் செய்து நமஸ்காரம் செய்தது மூன்றாவது ஸ்லோகம் பகவத்கீதைங்கிற அமுதமயமான பாலை கொடுத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்தோத்திரம் செய்து நமஸ்காரம் செய்தது நான்காவது ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய ஸ்வரூபத்தை கூறியது உபனிஷத்துக்களை பசுக்களாகவும் அர்ஜுனனை கன்றுக்குட்டியாகவும் பகவானை பாலை கறக்கின்றவனாகவும் பால் கீதை என்பதாகவும் அதை பருகுகின்றவர்கள் அறிஞர்கள் என்றும் கூறி பகவத்கீதையினுடைய ஸ்வரூப்பம் சொல்லப்பட்டது அதன் மூலம் பகவத்கீதையினுடைய சிறப்பு சிந்திக்கப்பட்டது பிறகு நான் ஐந்தாவது ஸ்லோகத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஜெகத்குருவாக குடும்பத்திற்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி உலகம் அனைத்திற்கும் சரி தலை சிறந்த பெரியவராக தலை சிறந்த மூர்த்தியாக பகவான் விளங்குகிறார் என்று சொல்லி முக்கியமாக ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ண ஸ்துதியாக ஐந்தாவது ஸ்லோகம் அமைந்தது ஆறாவது ஸ்லோகம் மகாபாரத யுத்தத்தை ஒரு பெரிய ரணநதியாக வர்ணனை செய்து அதை பாண்டவர்கள் கிருஷ்ணன் என்னும் படகோட்டியால் கடந்தார்கள் அவ்வாறே நாமும் துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கை நதியை பகவானுடைய உபதேசம் என்கின்ற படகை கொண்டு கடக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்தியது ஐந்தா ஆறாவது ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம் மகாபாரதத்தையே ஸ்தோத்திரம் செய்து நமஸ்காரம் செய்தது மகாபாரதத்தை ஸ்தோத்திரம் செய்து அத்தகைய மகாபாரதம் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மையை என்றென்றும் கொடுத்து கொண்டிருக்கட்டும் என்று பிரார்த்திப்பதாக அமைந்தது எட்டாவது ஸ்லோகம் பராசரர் மகரிஷியினுடைய புத்தராகிய வேதவியாசருடைய வாக்கிலிருந்து தோன்றியது சொற்குற்றம் பொருட்குற்றம் என்ற இரண்டு குற்றங்களும் இல்லாதது பகவத்கீதை என்கின்ற மனத்தை உடையது இந்த தாமரைப்பூ பல்வேறு கதைகளை மகரந்த மகரந்தங்களாக உடையது இறைவனுடைய பெருமையையும் புகழையும் போற்றி பாடுவதன் மூலம் பரந்து விரிந்திருப்பது நல்லவர்களாகிய நல்லோர்களாகிய வண்டுகளால் நாள்தோறும் மகிழ்ச்சியுடன் பருகப்படுவது உள்ளத்தில் இருக்கூடிய அழுக்குகளையெல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த மகாபாரதம் என்னும் தாமரைப்பூ நம் அனைவருக்கும் நன்மையை கொடுப்பதாக ஆகட்டும் என்று சொல்லி இந்த எட்டாவது ஸ்லோகம் எட்டாவது இல்லை ஏழாவது ஸ்லோகம் பூர்த்தியாயிற்று என்னோடய புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகம் கிடையாது அது பழக்கத்தில் இருக்குது அதனால் அது சேர்த்து சொல்ல வேண்டும் நம்பர் மாறுறது இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கப் போகிறோம் பகவானைத்தான் திரும்பவும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது வரக்கூடிய எட்டு ஒன்பது இரண்டு ஸ்லோகங்களும் பரமேஸ்வரனை பகவானை முக்கியமாக பரமேஸ்வரனை மகாவிஷ்ணுவாக கருதி ஸ்ரீ ஹரியாகக் கருதி ஸ்தோத்திரம் செய்கிறது நமஸ்காரம் செய்கிறது ஸ்லோகத்தை படிப்போம் அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் பிறகு மற்ற கருத்துக்களை எல்லாம் பார்க்கலாம் கர்த்தி வாழம் பங்கு லங்கே யிருப்பமந்தே பரமானந்த மாதவம் பங்கும் லய்திரிம்ிரு தமஹம் வந்தே பரமான மாதவம் அவரை நான் வணங்குகிறேன் தம் அகம் வந்தே அகம் தம் வந்தே நான் அவரை வணங்குகிறேன் அவரை நான் வணங்குகிறேன் எல்லாம் ஒன்றுதான் அவரை எதற்காக வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அவர் யாரு அப்படின்னு கேட்டால் பரமானந்த மாதவம் தம் வந்தே மாதவன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களில் ஒன்று மா என்றால் மகாலட்சுமி தவகா என்றால் உடையவன் லக்ஷ்மியின் கணவன் லக்ஷ்மி பதிகி ரமாபதிஹி திருமகளின் தலைவன் மாதவன் மகாலட்சுமிக்கே தலைவன் தான் எப்படி இருக்கணும் மகாலட்சுமி எல்லாரும் பைசா மாத்திரம்தான் நினச்சிட்ருக்கேன் எத்தனையோ லக்ஷ்மி இருக்கு ஆதி லக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தானிய லக்ஷ்மி அதில் ஒன்று தனலக்ஷ்மி தனலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி சௌபாகியலக்ஷ்மி வீரியலட்சுமி விஜயலக்ஷ்மி ஐஸ்வர்யலுமி இன்னும் நிறைய இருக்குது அஷ்டலட்சுமி மாத்திரம் இல்லை அதுக்கு மேலே இருக்குது அதனால ஞானலக்ஷ்மி நாக்கின் நுனியில் ஞானலக்ஷ்மி இருக்கட்டும் மோட்சலட்சுமி ஜெயலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்ரீர்லக்ஷ்மி வரலக்ஷ்மி பிரசன்னா பவ சர்வதா என்று மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்றோம் மகாலட்சுமி அந்த சமுதிரத்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றினவர்களில் ஒருவள் மகாலட்சுமி லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜா தன்வந்தரிச்சந்திரமாது சுரேஸ்வர கஜ ரம்பாதி தேவாங்க சுதா ஹரி தனு ரத்னதிச்சது குத்துவ மங்களம் இந்த க்ர சமுத்திரத்தை அசுரர்களும் தேவர்களும் மேருமலையை மத்தாக கொண்டு கடைந்த கதை தெரியும் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் வடவரையை மத்தாக்கி வாசு வாசுகியை பாம்பாக்கி கடைந்தார்கள் அது கடைஞ்சபோது விஷம் வந்து அதுவும் கதை அதுவும் சேர்ந்து விஷத்தையும் சேர்ந்து தான் பதினாலு ரத்னம் ரத்ன அநீதி சதுர்திரி தினம் இந்த பதினாலு ரத்னங்களும் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் தினம் காளிதாசர் பிரார்த்தனை பண்றார் அப்ப இந்த பதினான்கு ரத்னங்கள்ல முதல் ரத்னமாக சொல்லப்படுபவள் லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி இவன் வந்து வரும்போதே மாலையோடு வந்தாளான் பிறக்கிற போதே இளமைய இளமையோடு பிறந்தாள் கையில் மாலையோடு வந்தாள் யாருக்கு ஆசையே இல்லையோ அவனைத்தான் திருமணமணி பேனால் லக்ஷ்மியை பார்த்து எல்லாம் மோகமடைந்து வந்தார்கள் இவர் ஸ்ரீமன் நாராயண ஒருத்தர் தான் கேரே பண்ணாமல் பேசாமல் அப்படியே யோக நித்ரையில் இருந்தார் பார்த்தார் மகாலெஷ்மி வந்து மகாவிஷ்ணுவுக்கு மாலையை போட்டுட்டு பாத சேவை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறாளாம் சுவாமி தயானந்தா சொல்லுவார் உங்ககிட்ட லக்ஷ்மி இருக்கணும்னா நீ முதல்ல நாராயணனாக இருக்கணும்பர் அதாவது லக்ஷ்மி தேவி உங்ககிட்ட குடி இருக்கணும்னா நீ நாராயணனை மாதிரி ஆசை இல்லாமல் இருக்க தெரியணும் அப்போ தான் லக்ஷ்மி வந்து சேவை பண்ணுவார் அதனால லக்ஷ்மி தேவி லட்சுமி தேவியினுடைய தலைவன்னு சொன்னால் அப்போ எப்பேற்பட்ட சிறப்புடையவராக இருக்கணும் சாதாரண லக்ஷ்மி இல்லை மகாலட்சுமி நம்ம வந்து இல்லை எல்லாமே லக்ஷ்மி லக்ஷ்மி இல்லை என்ன சாதாரண லக்ஷ்மி மகாலட்சுமி சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்காக அதான் நான் பார்த்துருக்கேன் இல்லை இப்போ எல்லா படமும் யாம் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் கொளிக்கும் ஏற்கனவே சொல்வம் கொளிக்கிற வீட்டில் தான் மாட்டியிருக்காங்க பயம் அப்படி தான் நான் அதனால் வந்து யாம் இருக்கும் இடத்தில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படி ஒரு வார்த்தையும் போட்டால் தான் ஜனங்களுக்கு அதை பார்க்குற போதெல்லாம் ஆமாம் ஆமாம் கிடைக்கணும் அதுக்கு என்ன வழின்னு சொல்லப்படாதோ நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் செல்வம் நிறைய கிடைக்கும் கிடைச்சது நிற்கும் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும்னு சொல்லப்படாதோ அதெல்லாம் எழுதுறதில்லை அதெல்லாம் கஷ்டமான விஷயம் அப்போ இந்த லக்ஷ்மி தேவியினுடைய தலைவன் அவர் சாதாரணமானவர் இல்லை பரம ஆனந்த மாதவ கிருப்பானந்த வாரியார் சொல்லுவார் என்னமா தவம் செஞ்சானோ என்ன மாதவன் செஞ்சானோ அப்படி சொல்லுவார் என்னமா தவம் என்னமா தவம் மாதவனை குறித்து என்னமா தவம் செய்தானோ என்னமா தவம் செய்தானோ அப்படி இல்லை இதெல்லாம் வந்து சுவாரஸ்யம் இதுக்குள்ளேயே இருக்கிற விஷயத்தை ரசித்து சொல்கிறது ஆனால் அந்த எப்பேற்பட்டவரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் சும்மா அல்ப ஆனந்தத்தை உடையவராக நமஸ்காரம் பண்ணுறேன் மகாலட்சுமியினுடைய தலைவனாகிய அந்த பரமானந்த மாதவனை நமஸ்காரம் பண்ணுறேன் பரமானந்த மாதவனை பரமானந்தமாக நமஸ்காரம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக அவரை நான் வணங்குகிறேன் பரம ஆனந்தா பரமானந்தம்னா மிக உயர்ந்த மேலான குறைவுபடாத குறையாத ஒப்பு உயர்வு அற்ற அந்த பேரின்ப நாயகனாகிய பகவானை நான் நமஸ்காரம் செய்கிறேன் எதுக்காக நமஸ்காரம் பண்றீங்க அடுத்த கேள்வி இதெல்லாம் நம்மளே கேட்டு ஸ்லோகத்தை வச்சு கேட்குறோம் இது பேர் தான் பேர் அப்படி சொன்னா தான் வியாக்கியான அகம் தம் வந்தேன் நான் அவரை வணங்குகிறேன் எவரை வணங்குகிறீர்கள் மாதவனை வணங்குகிறேன் மாதவன்னா என்னன்னா லக்ஷ்மிபதியை வணங்குகிறேன் எப்பேற்பட்டவர் அந்த லக்ஷ்மிபத்தின்னா பரமானந்த மாதவனை வணங்குகிறேன் அந்த மேலான ஆனந்தம் துக்கமே கலக்காத ஒரு நாளும் குறையாத மிகவும் நம்மை அடிமைப்படுத்தாத அந்த பேரானந்த ரூபனாகிய அந்த கடவுளை வணங்குகிறேன் எதற்காக வணங்குகிறீர்கள் அந்த பகவான் இருக்காரு ஒரு அதிசயமெல்லாம் பண்ணுறாரப்பா என்ன பண்ணுறார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா எங்கள் சுவாமியை நீங்கள் வணங்கினால் என்னென்ன குருடர்கள் பார்க்கிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் முழங்கால் வலி உள்ளவர்களுக்கு வலி போகிறது முதுகு இருக்கிறவர்களுக்கு முது போகிறது தலைவலி இருப்பவர்களுக்கு தலைவலி போகிறது உடல் முழுதும் வலி இருப்பவர்களுக்கு உடல் வலி போகிறது மஞ்சக்கா மாமாலை வந்திருப்பவர்களுக்கு மஞ்சக்காமலை போகிறது ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கிறவர்களுக்கு ஹார்ட் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் அப்புறம் வரிசையாக இருக்கிற ரோகத்தை கொலஸ்ட்ரால் இருப்பவர்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைந்து விடும் சர்க்கரை இருப்பவர்களுக்கு சர்க்கரை சரியாகிவிடும் எவ்வளவு சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அஜ்ஞானம் போய் ஞானம் வரும் அது மாத்திரம் சொல்ல மாட்டோம் அது சொல்கிறதே இல்லை நிறைய பேர் எங்கேயாவது போடப்படாதா உங்களுடைய அறியாமைகள் அறவே அகன்று அறி ஒளி பிறக்கும் அதை தவிர பாக்கியெல்லாம் சொல்கிறாங்க அது மா என்ன அது தேவையில்லை அது இருந்தால் தானே இதுக்கெல்லாம் அது இருந்தால் இதையும் கேட்குறான் அதனால் இங்கே சொல்கிற விதம் பாருங்கள் யாருடைய எத்து கிருப்பா மூக்கம் வாச்சாலம் கரோத்தி பங்கும் கிரிம் லங்கயத்தே தம் பரமானந்த மாதவம் அகம் வந்தேன் முதல்ல நான் நமஸ்காரம் பண்றேன் அவரேண்ணான் யாரேன்னு கேட்டால் பரமானந்த மாதவனேன்னு சொன்னான் எதுக்காக அவருடைய கருணை என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னா என்ன பண்ணும் ஊமையை பேச வச்சுடும் ஊமையை பேச வச்சுடும் ஒருத்தர் மாத்தி போட்டார் பேசுறவனை ஊமையாக்கிடும் அப்படி போட்டார் பேசுறவன் ஊமையை பேச வைக்கும் பேசுகிறவனை ஊமையாக்கிடும் நொண்டிய மலையவே தாண்ட வச்சுடும் நல்லா நடக்கிறவன சாக்கடையை கூட தாண்ட முடியாமல் பண்ணிடும் இல்லை நம்ம சேர்த்துக்க வேண்டியது ஆடிஷனால் போட்டுக்க வேண்டியது நல்லா நடக்கிறவனே சாக்கடையை கூட சின்ன ஒரு ஸ்டெப்பை கூட தாண்ட முடியாது ரெண்டு படியில் கால் வைக்க முடியாது சேர்த்து இது மகிமை விபூதியை சொல்லி அந்த விபூதியை சொல்லி ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுகிறது ஊமையை வாசாலம் நல்ல பேச்சாளனாக எது கிருப்பா யாருடைய கிருப்பையானது கரோத்தி ஆக்குகிறதோ எது கிருப்பா எவருடைய கிருப்பையானது மூக்கம் ஊமையை வாச்சாலம் பேச்சாள சிறந்த பேச்சாளக்குகிறதோ எது கிருப்பா யாருடைய கிருப்பையானது பங்கும் உடவனை கிரிம் மலையை லங்கயத்தை தாண்ட செய்கிறதோ யாருடைய கருணையானது கிருப்பையானது அருளானது அனுகிரகமானது ஊமையை பேச வைக்கிறதோ முடவனை மலையை தாண்டும்படி செய்கிறதோ அப்படின்னா பகவான் விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணால் ஊமை பேசிடுவானா முடவன் தாண்டிடுவானான்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா இதுக்கெல்லாம் இதுவும் நடக்கலாம் ஆனால் அது நடந்து தான் ஆகும்னு அவசியம் இல்லை அது அவரவர்களுடைய வினைப்பயனை அவரவர்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஒருவேளை அதிசயமாக மாதிரி நடந்தாலும் நடக்கலாம் ஆனால் நடந்து தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது ஆனா சாஸ்திரத்தில் அதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்று கேட்டால் நம்ம ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுறதே நமக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லுன்னா நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழிய பற்றி சொல்லுன்னா பெப்பே தான் தெரியாது அந்த விஷயத்தில் நம்ம எல்லாரும் ஊமை தெரியவே மாட்டேங்குறது ஆனால் பகவானை பற்றி பேசுகிற விஷயத்தில் நிறைய பேர் ஊமையாயிடுறாங்க பகவானை பற்றி பேசுகிற நிறைய பேருக்கு முடியறதில்ல இருக்கட்டும் ஆன்மீக விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியாதவனை இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பிரம்மச்சாரியை கூப்பிட்டு நீ வச்சு படித்தாச்சில்ல வருஷம் பேசுப்பா அப்படின்னா சொல்லு சத் விஷயங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்னா படிச்சிருக்கியா மூணு வருஷம் மூணு வருஷம் பின்ன என்ன எதுக்கு சிரமப்பட்டது விழுந்து விழுந்து வாசி செய்யப்பா படிச்சே சொல்லுா இல்ல எனக்கு இன்னும் இன்னும் பயமா இருக்கு இன்னத்த பயம் படிக்காதவனே விடுறான் இன்னத்தெல்லாமும் சொல்றான் அப்படி நீ படிச்சிருக்கே படிச்சதுக்கு பிறகு எனக்கு படிச்சதுக்கு பிறகுதான் பயம் அதிகமாயிடுன்னா ஏன்னா இதுக்கு முன்னாலாவது எனத்தையே விட்டு அடிச்சு விடலாம் என்னத்தையோ தெரிஞ்சு அந்த இப்ப படிச்சதுக்கு பிறகுதான் நம்ம சரியா சொல்லணுமேங்கிற பயம் வந்து அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லப்பா நீ இதுக்கு முன்னாடி இந்த விஷயம்னா என்னென்ன தெரியாமல் எங்கேயோ எல்லாம் சுத்தி இருக்கும் அப்புறம் வந்து எது இப்படி வந்து இந்த பயிற்சிக்கு வந்தவுடனே இந்த விஷயத்துல நம்மெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவோம் சரியா சொல்ல தெரியாதவங்கள ஆனா என்ன பண்றார் பகவான் அரியதோர் வாய்ப்புன்னு பத்திரிகையில் அறிவிப்பு கொடுக்குறார் பகவான் கொடுக்கிறார் யாரையோ ஒருத்தர் கருவியா வைத்துக்கொண்டு பகவான் அறிவிப்பு கொடுக்கிறார் கொடுத்து எல்லாம் பயிற்சியில் சேர்த்து கொண்டு எல்லாம் பயிற்சியை கொடுத்து ஊமையை என்ன பண்ணுறாருண்ணா சாஸ்திரார்த்தம் சொல்றாருப்பாண்ணா யாருன்னா தென்காசி கொத்தனார்னா தென்காசி கொத்தனார் சாஸ்திரார்த்தம் சொல்ல போறாருப்பா அப்படின்னா தென்காசியாவது கொத்தனார் காசி பண்டிதருக்கே தகராறுல இருக்கு தென்காசி கொத்தனார் சொல்றார் அப்படின்னா அதுதான் விசேஷம் எத்து கிருப்பா மூக்கம் வாசாலம் கரோதி பேச முடியாதவனை பேச வைக்கிறார் அவருடைய அனுகிரகம் பகவான் நினைச்சா பேச முடியாதவனை பேச வச்சு விடுவார் அருணகிரிநாதர் என்ன பண்ணார் முத்தைத்தரு பத்தி திருநகை சுந்தரமூர்த்தி நாயனார பாட சொன்னார் சிவபெருமான் நான் உன்னை எப்படி பாடுவேன் உன்னை பித்தான்னு பேயான்லவோ கூப்பிட்டேன் அதையே வச்சு பாடுன்னு விட்டார் பித்தா பிறைசூடி அப்படின்னு அவர் பாட ஆரம்பிச்சுட்டார் அதனால் இந்த வந்து இது பெரிய அதிசயம்தான் கவியே தெரிய தெரியாதவனுக்கு திடீர்னு கவிதா சக்தி வருது பேசவே முடியாதவனுக்கு திடீர்னு பேச சக்தி வந்து விடுறது எல்லாம் எங்கேருந்து வருகிறதுனா இதெல்லாம் எங்கேயோ ஒரு அனுகிரகம் ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் ஆற்றல் அப்படி சொல்லணும் சில சமயம் அதனால் கொஞ்சம் நாஸ்திகம் கலந்த ஆஸ்திகம் ஆஸ்திகம் கலந்த நாஸ்திகம் இப்படிலாம் ரெண்டும் கிட்ட ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும் ஏதோ ஒரு சக்தி இருக்கப்பா அந்த சக்தியைத்தான் பரமேஸ்வரன் பகவான் நாராயணன்லாம் கூப்பிட்றோம் அது என்ன பண்ணுறது திடீர்னு நமக்கு என்ன சம்ஸ்காரம் எந்த ஜென்மாவில் எப்படி இருந்ததோ தெரியாது அதை வெளியில் கொண்டு வரார் அப்போ என்ன பண்ணுறான் ஊமே பேசுகிறான் குமரகுருப்பரர் கதை நம்ம கேட்டிருக்கோம் குமரகுருப்பரர் வந்து திருச்செந்தூரில் அஞ்சு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பாடியிருக்கிற பாட்டுகள்லாம் பாடல்கள் எல்லாம் பார்த்தா சில சக்கல கல்லாவல்லி மாலை இந்துஸ்தான் பாஷையே தெரியாது அந்த பாஷையில் பாடுறார் இது பண்ணுற இந்துஸ்தானி பாட்டு சங்கீதம் பாடுறார் இது அதிசயம்தானே ஆதிசங்கரருடைய சிஷியர் தோட்டக்காச்சாரியார் ஒன்றுமே தெரியாத பாவம் அவங்க சிஷ்யர்களே அவரை பரிகாசம் பண்ணுவாங்க இந்த செவுத்துக்கும் இந்த மரத்துக்கும் காஞ்சி போன மரத்துக்கும் கிரிக்க வித்தியாசம் இல்லைன்னா அவருடைய வாயிலேருந்து தோட்டக விரத்தத்தில் சங்கரை தேசிக்கவே சரணம்னு பாட வச்சார் இதெல்லாம் நிறைய நம்முடைய மகான்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள்லாம் நடந்துருக்கு ஆனால் இது சாதாரணமாகவே நம்ம புரிஞ்சிக்கலாம் பகவானுடைய கருணை இருந்ததுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒன்றும் தெரியாதவனும் கூட அற்புதமான விஷயங்களையெல்லாம் பேச வச்சுடுவார் பகவான் அதனால் இதுலேருந்து எப்போ என்ன தெரியணும்னா எப்பவும் அடக்கமாக இருன்னு அர்த்தம் என்ன தான் பேசினாலும் உனக்கு சக்தி நீயாக அது வரலை உனக்கு ஏதோ பகவான் உனக்கு பின்னாடி இருந்து சங்கராச்சாரியார் சொல்கிறார் திருச்செந்தூர் முருகனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒன்று இருக்குது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் சங்கராச்சாரியார் முருகனை பாடுறார் புகழ்ந்து பாடுறார் அப்படி புகழ்ந்து பாடுறபோது என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது முருகன் என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு ஆச்சரியமான சொற்களை எல்லாம் என்னிடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறார் இந்த மகான்கள் கவி எழுதுற போது பார்த்தா பாரதியாரெலாம் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன தோணும் சாதாரணமாக பொதுவாக மனிதர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆற்றல் கிடையாது ஒரு சில பேருக்கு நம்ம எதையும் நம்ம கிளைம் பண்ண முடியாது நம்மளுதுன்னு சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு தட்ட சிறப்பு இருக்குன்னா அது பகவானுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறதுன்னு நாம் புரிஞ்சுக்கணும் இல்லை மூக்கம் வாச்சாலம் கருதி ஊமையை பேச வைக்கின்றதோ ஒரு சில அதிசயமான நிகழ்ச்சிகள் குமரகுருப்பரர் அருணகிரிநாதர் இது மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் நாம் கேள்விப்படுறோம் சபரிமலையில் கூட ஊமை பேசி விடுறாங்கிறாங்க பதினெட்டு படி ஏறுனா அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எப்படி இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு வந்து இப்படி அதிசயமான அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஆன்மீகத்தை பற்றி என்னன்னு தெரியாதவனை கூட ஆன்மீகத்தில் நுழையும்படி செய்து ஒரு சப்ஜெக்டில் அவருக்கு அது ஒன்றுமே தெரியாது நமக்கு வந்து ஹிந்தின்னா என்னென்ன தெரியாது ஊமையாக இருந்திருப்போம் எப்படியோ நம்மளை கொண்டே வடநாட்டில் தள்ளி பகவான் ஹிந்தியை பேச வச்சுடுவார் அப்போ மூக்கம் வாச்சாலம் கரு நமக்கு கதி இல்லாமயே பேசிவிடுவோம் பேசியானுமே இல்லாட்டி வண்டக்காய் கத்திரிக்கை எப்படி வாங்குறது சாப்பிடணுமே பால் காரண்ட்டை பேசியாகணும் கரண்ட் பில்லுக்கு பேசியாகணும் தெருவில் போனால் ரிக்ஷா காரண்ட்டை பேசியாகணும் எப்படியோ ஆத்தாகையோ ஆத்தீகையோ எப்படியோ சமாளிச்சிடுவோம் அது என்னென்ன அங்கே மூக்கம் வாச்சாலம் கரோ தி அப்புறம் பங்கும் கிரிம் லங்கத்தை முடவனை மலையை தாண்டும்படி செய்கிறதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா முடவன்னா நம்ம எல்லாரும் துன்பக்கடலை தாண்டதில் நொண்டி நம்ம எல்லாரும் துன்பமாகிய மலையை நம்ம துன்பம் எப்படி இருக்குன்னா மலை மாதிரி இருக்கு நான் அந்த பக்கம் போகணும் போய் ஆகணும் என் காலம் அவுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா பகவானுடைய கருணை துன்பக்கடலை ஏற்கனவே இப்போதான் பார்த்தோம் படகோட்டி பகவான் இங்கே என்ன சொல்கிறோம்னா துன்பத்தை தாண்ட விஷயத்தில் நாமெல்லாம் முடமாக கிடக்கும் ஆனால் பகவானுடைய கருணை பகவானிடத்தில் பக்தி பண்ணி பகவானே என்னை இந்த துன்பத்தை தாண்டும்படி செய்வாயாக தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அந்தணன் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் பிறவாழி நீந்தல் ஆயினால அதை தாண்ட வச்சு விடுறார் சம்சாரம்ங்கிறது இந்த கிரிங்கிறது என்னது சம்சாரம் மலை போன்று இருக்கிறது நம்முடைய பிறவி துன்பங்கள் முடம் போன்று நாம் அதை தாண்ட முடியாதவர்களாக இருக்கிறோம் ஆனால் பகவானுடைய கருணை நம்மை அதை தாண்டச் செய்து விடுகிறது நமக்கு ஏதோ ஒரு ஆற்றலை கொடுத்து இவர் வந்து இந்த ஆய்குடி ராமகிருஷ்ணனுக்கு கழுத்துக்கு கீழே ஒன்றுமே வேலை செய்கிறது இல்லை ஆனால் அவர் பெரிய இன்ஸ்டியூஷன் எடுத்துகிறார் நமக்கு ஒரு சின்ன கொசு கிடைச்சா அவ்வளோதான் தாங்க முடியல கழுத்துக்கு கீழே ஒன்றுமே வேலை செய்யலை இந்த டிக்டா ஃபோனை வச்சுக்கிட்டு இத்தனொன்று ஃபோனை வச்சுக்கிட்டு அது இன்னொருத்தர் எதுலாத்தையும் இப்போ நம்மளாவது கையில் ஒரு பொருளை எடுக்கல அவரால் அதுவும் முடியாது இதுக்கு கீழே எல்லாம் அவுட் சேவா சங்கம்னு வைத்துக்கொண்டு அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை நடத்துகிறார் அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் என்னென்னா எல்லாம் பகவானுடைய கிருப்பையுமார் பிரத்ய பிரமாணம் நேரில் போய் பார்க்கலாம் ஆயக்குடி ராமகிருஷ்ணன் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ காரியங்களை பண்றாங்க நமக்கு கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்தி துன்பத்தை வரவழைச்சுக்கிறோம் அவருக்கு வந்து துன்பமாவே அவர் ஃபீல் பண்றது இல்லை வாட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க் அவர் தான் முடியாமல் படுத்துட்டு எத்தனையோ முடியாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான அறிவை பகவான் கொடுத்திருக்கார் அந்த அறிவு யாருக்கும் இல்லை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றார் அதை வைத்துக் கொண்டு பேர் சுத்தி வர செய்கிறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன் செய்யறான் இதெல்லாம் எப்படி நடக்கிறது ஒரு சுகம் அவரால் அனுபவிக்க முடியாது இந்த வெய்ய காலம் வந்தாச்சுன்னா அவர் உடம்பு படுற பாடு கொஞ்சம் கிடையாது இத்தனைக்கும் எந்த சௌகரியங்களும் கிடையாது எல்லாம் பார்க்கற போது நமக்கு புத்தி வர வேண்டாமோ அதில் பங்கும் கிரிம் லங்கயத்தை முடவனை மலையை தாண்டும்படி செய்கிறதோ அந்த நீங்கள் அந்த ராமகிருஷ்ண பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருந்தால் கூட வந்துவிடும் இத்தனை கழுத்துக்களை ஒன்றும் கிடையாது படுத்தே தான் கிடப்பார் பட்லே தான் படுத்துருப்பார் யாராவது தூக்கி தான் உட்காத்திக்கணும் சீட்டில் அவர் வந்து அது கதையை சொல்லிவிடுற அவர் வந்து கப்பல் துறையில் கப்பல் படையில் வேலைக்கு சேர்ந்தார் ஏதோ ஒரு இடத்துல குதிக்க சொன்னாங்க மேலேருந்து கீழே குதிக்கிற போது முதுகெலும்பு அடிபட்டு உடம்பு முழுக்க இந்த பக்கத்தில் இருந்து செயல் எழுந்து போச்சு அப்போ அந்த கப்பல் படைக்கு ஒரு டாக்டர் இருந்தார் அமர் சிங்குன்னு பேர் அவர் இவரை வந்து நீ கவலைப்படாத உன்னால் எதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் புகட்டினர் இவருக்கு ஏற்கனவே தன்னம்பிக்க மனுஷன் அவருடைய ஊக்கமும் சேர்ந்ததுனால என்ன பண்ணார்னா அதன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு தான் ஊருக்கிட்ட வந்து இவ்வளோ அது புதும நீங்கள் அதை போய் பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக அந்த காரியம் செய்கிறார் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஊனமுற்றவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக மாறி இருக்கு ஒரு ஜப்பான் காரண்ட்டை போய் பணம் கெட்டுருக்கப்போ அவன் முடியாதுன்ட்ருக்கான் அதுக்கப்புறம் அவன் வந்து இவருடைய சேவா கைங்கரியத்தைலாம் பார்த்துட்டு அழுதுட்டு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தது மாத்தமில்லை நான் உன்னை வந்து அன்னைக்கு அப்படி அவமதிச்சுட்டேனேன்னு சொல்லி அழுகிறாந்தாள் ஜப்பான்கார் அப்போ வந்து ஒரு மனிதனால என்ன செய்ய முடியுங்கிறதுனா பகவான் இப்படி எல்லாம் விளக்குறார் நல்லா இருக்கிறவன் ஒன்றும் பண்ண முடியாமல் பண்றார் ஒன்றுமே முடியாதவன எல்லா காரியத்தையும் செய்யும்படி காட்டுறார் பகவான் எல்லாம் பகவானுடைய லீலைங்கிறத தவிர வேறு என்ன சொல்ல முடியும் இதை வில் பவர்னு சொல்றதா இல்லை பகவானுடைய மகிமேன்னு சொல்றதா எப்படி வேணாலும் அழைக்கலாம் வில்பவரும் பகவானுடைய லீல தான் ஆனால் நம்ம அதுக்காக வேண்டி பகவான் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கக்கூடாது நாம பிரார்த்தனை பண்ணி நம்ம இடத்துல இருந்து அதை வெளிப்படுத்தணும் கொண்டு வரணும் ஆக வாச மூக்கம் வாச்சாலம் கரோத்தி உலக விஷயங்களை பேசுகின்றவனை உலக விஷயத்தை பேச முடியாத ஊமையாக்கி விடுவார் கடவுள் விஷயத்தை பேசாத ஊமையை கடவுள் விஷயத்தை பேசுகின்ற தன்மையுடையவனாக ஆக்கி விடுவார் இது இறைவனுடைய வினோதம் எப்படி பாருங்கள் ரெண்டையும் சொல்லலாம் வாசலம் ஊக்கம் கருவத்தி ஊக்கம் வாச்சாலம் கருவத்தி இப்படியும் பேசலாம் உலக விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றவனை உலக விஷயங்களை பேசாமல் செய்து விடுவார் ஆன்மீக விஷயங்களை பேசாமல் இருக்கின்றவனை அவனே ஆன்மீக விஷயங்களை பேசாத அவனை ஆன்மீக விஷயங்களை மட்டுமே பேசக்கூடியவனாக அவனை ஆக்கி விடுவார் இது பகவானுடைய கருணை அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணால் பகவானே நான் என்னுடைய கெட்ட வாசனைகளால் தவறான வாசனைகளால் நான் கண்டதெல்லாம் பேசின்னு இருக்கேன் என்னை சரி பண்ணணும் அப்படின்னு பகவான்கிட்ட நம்ம மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் பிரார்த்தனை பண்ண பண்ண நமக்கே சரியாயின்னு இருக்கும் பிரார்த்தனைங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியில் கொண்டு வர்றது தானே அதுக்கு பிரார்த்தனைங்கிறது ஒரு வடிவம் கொடுக்கறது இல்லை வாச்சாலம் மூக்கம் கரோத்தி மூக்கம் வாச்சாலம் கரோத்தி கிரிம் பங்கும் பங்கும் கிரிம் லங்கயத்தை நீங்கள் வாட்சியார்த்தமாகவும் அர்த்தம் பண்ணலாம் லக்ஷியார்த்தமும் பண்ணலாம் நேர சொல்லுக்கு அப்படியே பொருள் அர்த்தம் பண்ணிக்கலாம் அந்த சொல்லுக்கு இலக்கிய பொருளும் நீங்கள் கொண்டு வர முடியும் இம்ப்ளாய்டு மீனிங் இன்டைரக்டு மீனிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த அதிசயத்தை எதிர்பார்க்கக்கூட நம்ம அப்புறம் எதிர்பார்த்தோம்னா வரலன்னா பகவான்கிட்ட பக்தி போயிடுமா என்ன நம்ம ஊமையை கொண்டு போய் வைக்கணும்னு வைக்கிறோம் நம்ம ட்ரை பண்ணுறோன்னே வச்சுப்போமே ஆனால் பேச்சு வரலேங்கிறதுனால பகவானுடைய மகிமை இல்லைன்னு ஆயிடுமா என்ன ஏதோ பிராரப்தம் அது எப்போ நடக்கும் அப்படி நடக்கும் அப்படியே வச்சு ஆனால் முயற்சி பண்ணாமல் இருக்கலாமான்னா பண்ண வேண்டிய முயற்சிகளை கடைசி வரைக்கும் பண்ணிக்கொண்டே தான் இருக்கணும் எல்லா வகையான மணி மந்திர ஔஷதம்னு சொல்கிற மாதிரி எல்லா வகையான முயற்சிகளையும் செய்யத்தான் வேணும் வைத்தியத்தில் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் வேற எதாவது தெரப்பி கொடுக்கணும்னா தெரப்பி கொடுக்கணும் விடக்கூடாது ஆனால் பகவானுடைய கருணை இதெல்லாம் செய்யுங்கிற நம்பிக்கை பலமாக இருக்கணும் ஆஹ் எதற்கிருப்பா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் அப்போ எப்படி புரிஞ்சு புரிஞ்சுதா இப்போ அவரை நான் வணங்குகிறேன் எவரை வணங்குகிறேன் பரமானந்த மாதவராகிய அவரை வணங்குகிறேன் எதற்காக வணங்குகிறேன் என்றால் அவருடைய கிருப்பையானது ஊமையை பேச வைக்கிறது பேச வைக்க பேசுகின்றவனை ஊமை ஆக்குகின்றது உடவனை மலையை தாண்டும்படி செய்கிறது அத்தகைய ஆற்றல் படைத்த இறைவனை நான் வணங்கினேனே ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீக்கி என்னை சிறந்தவனாக இறைவன் ஆக்குவார் எனவே அவரை நான் போற்றி வணங்குகிறேன் நான் கீதா சாஸ்திரத்தை படிக்கப் போகிறேன் கீதாசாஸ்திரத்தை படிப்பித்து என்னை புத்தம் புதியவனாக தெளிவானவனாக என்னை ஆக்கிக்கொள்ளப் போகிறேன் அர்ஜுனன் என்ன ஒரு கருத்தை முதலில் கடைசியில் சொன்னானோ அதை நானும் உணரக்கூடியவனாக ஆகப் போகிறேன் அதற்காக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன் அப்போ யாருடைய கிருப்பை ஊமையை பேச வைக்கிறதோ முடவனை மலையை தாண்டும்படி செய்கிறதோங்கிறது ஸ்தோத்திரம் ஸ்துதி புகழ்ந்து பேசுகிறோம் அப்புறம் அவரை நமஸ்காரம் பண்றோம் தம் வந்தே அப்படின்னு சொல்லி அவரை நன்றாக வணங்குகிறோம் இனி அடுத்த ஸ்லோகத்தை படிக்கிறோம் இதோட தியான ஸ்லோகம் பூர்த்தியாக போகிறது அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருத வாயம்மாவ तेन तेन मनसा மனசித்தம் நுர்தை ந सांगपदक्रम ருணேேந்திரன்வீபாய ம்ம் சமா தனச பதியோ விதரா தேவாய தஸ்ம நம இந்த ஸ்லோகமும் ஸ்ரீஹரியை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அதாவது மகாவிஷ்ணுஸ்வரூபமாக இருக்கின்ற பரமேஸ்வரனை கடவுளை ித்து நமஸ்காரம் செய்கிறது பொதுவா கடவுளை போற்றி வணங்குகிறது தஸ்மை தேவாய நமகா அந்த தேவனுக்கு நமஸ்காரம் அந்த தேவனுக்கு நமஸ்காரம்னு பொதுவாக முடிச்சுடுத்து தஸ்மை தேவாய தேவன்னா ஒளி பொருந்திய அறிவே உருவான ஞானமே வடிவான அந்த கடவுளை நான் வணங்குகிறேன் என்னுடைய நமஸ்காரங்கள் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அது உரிய வர்ணன் சும்மா ஒண்ணும் கடவுள நமஸ்காரம் என கூடாது இறைவன் இருள் ஷேர் இருவினையும் கடவுளை பொருள் சேர்ந்த புகழ்மொழிகளால் போற்றி வணங்கணும் கடவுளை புகழ புகழ புகழ நம்முடைய உள்ளம் உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் கழுவப்படும் இறைவனை புகழ புகழ புகழ மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழு கழுவுறது அப்போ பகவானை புகழது இந்த ஸ்லோகம் வரு வரு இந்திர மருதா ஸ்துன்வந்தி திவ்யஸ்தி பிரதேவர் யார நமஸ்காரம் என்றால் பிரம்மா இந்திரஹா ருத்ரஹா வருண பிரம்மா வருணன் இந்திரன் ருத்ரன் மருத்துகணங்கள் திவ்யை ஸ்தவைஹி ஸ்துன்வந்தி பிரம்மதேவர் பூஜை பண்றார் அவரை பிரம்மாஜியே பூஜை பண்றார் காலையில் பிரம்மாஜியோட இதை பார்த்தோம் குருன்னு பார்த்தோம் இங்கே வந்து மகாவிஷ்ணுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை சொல்லுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவராங்கிற பிரச்சனையே நமக்கு கிடையவே கிடையாது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின் படி எல்லா ரூபங்களும் கற்பனையே எல்லா ரூபங்களும் வாஸ்தவம் கிடையாது அது வந்து பூஜார்த்தம் கல்பிதம் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வடிவங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அது அந்த வடிவங்களை கற்பித்தவர்கள் ரிஷிகள் பெரியவர்கள் அவர்கள் அந்த வடிவங்களை சாஸ்திர சம்மதமாக கற்பித்திருக்கிறார்கள் அது அனைவருடைய உள்ளத்திற்கும் பக்குவத்தை கொடுக்கிறது பண்பை கொடுக்கிறது அல்ல வடிவங்கள் குற்றம் அல்ல வடிவங்களே முழுக்க முழுக்க உண்மை என்பது பெரிய குற்றம் அவ்வக்தம் வியாபன்னே மாமபுத்த பரம் பாவமஜானு பகவான் சொல்றார் உண்மையிலேயே வடிவமற்ற என்னை வடிவமுடையவனாகக் கருதுகிறார்கள் முட்டாள்கள் திறர் வடிவமற்ற வடிவத்தில் மட்டுமே உடையவனாக கருதுகின்றவர்கள் முட்டாள்கள் அபுத்தயா மாம்மா உண்மையில் வடிவமற்ற என்னை வடிவம் மட்டும் உடையவனாக என்னை கருதுகிறார்கள் சர்வம் ஜகத்து அவ்யமூர்த்தினா வடிவமற்ற என்னால் இவ்வுலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சொற்களுக்கெல்லாம் சரியான பொருளை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் ஆ இங்கே என்ன சொல்லுகிறதுனா மகாவிஷ்ணுவாக கருதி சொல்லுகிறது ஒரு வடிவம் கொடுத்து சொன்ன மாதிரி ஆனால் வடிவம் மகாவிஷ்ணுங்கிறது டைரக்டாக சொல்லலை பார்க்கலாம் ஸ்லோகத்தை படித்தா தெரியும் பிரம்மாஜி வருணன் இந்திரன் ருத்ரன் ருத்ரனை தான் சாதாரணமாக சிவன் சொல்கிறோம் சைவர்கள் ருத்ரன் வேறு சிவன் என்பார் வேறு தவறு கிடையாது ருத்ரன் மருத்து மருத்து கணங்கள்னு தேவ கணங்கள் கூட்டம் எல்லாம் இருக்கு இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அற்புதமான திவ்யமான அறிவை நாள்தோறும் வளர்க்கக்கூடிய புகழ் மொழிகளால் நாள்தோறும் இறைவனை போற்றி பாடுகிறார்கள் திவ்யைஹி திவ்யமானன்னா என நம்முடைய அறிவை ஒளிர்விக்கக்கூடிய பிரகாசப்படுத்தக்கூடிய ஸ்தவைஹி ஸ்தவைஹினா ஸ்தோத்திரங்களால் ி ஸ்துன்வந்தி கிரமாட்டிக்கலா தப்பா இருக்கலாம் ஆனால் ஆர்ஷப் பிரயோகம் இலக்கண ரீதியில் ஸ்துன்வந்திங்கிறது தப்பு ஸ்துவதி ஸ்துவதா ஸ்துவந்தி அப்படிதான் இருக்கணும் ஸ்துன்வந்தின்னு வரப்படாது ஆனால் வியாச பெரியாரோ எழுதியிருக்காங்க மகாத்மா இலக்கணத்தை நாம் அதில் குறை பார்க்கறது இலக்கண பிழையை அதில் நாம் பார்ப்பதில்லை யாருக்கா தெரிஞ்சிருந்தா அதுக்காக சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச யாரையும் காணும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தா கூட அவங்களுக்கு ஆசை சொல்றேன் தான் வரணும் வரக்கூடாது தெரிஞ்சா தானே இந்த பிரச்சனை தெய்வீகமான ஸ்தோத்திரங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள் யாரை எவரைன்னு போட்டிருக்கு அந்த தேவனை வணங்குகிறேன் எந்த தேவனை குறித்து பிரம்மாஜி வருணன்ஜி ருத்ரா இந்திராஜி ருத்ராஜி எல்லாம் ஜி ஜி போட்டுட்டார் இவங்களே நம்ம பெரியாள் நினைச்சுட்டு இருக்கோம் பிரம்மாஜி இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் நான் பூஜைக்கு போணுங்கிறார் நம்ம அவரை பூஜைக்கு பண்ணலான்ட்டு அவர்கிட்ட போனோம்னா அவர் சொல்கிறார் நான் என்னோடய பிரேயருக்கு போகணுமே என்ன பண்ணுறதுங்கிறார் அவர் பிரேயர் பண்ணுறார் யாரா அவர் தான் இந்த சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணா ச சங்க சக்கரா ச கிரீட்ட குண்டலா ச பீத்த வஸ்திரா சரசீருக ஈக்ஷணா சஹாரவக்ஷஸ்தலோபி கௌஸ்துபா விஷ்ணு சதுர்புஜா அப்பேற்பட்ட அந்த பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருக்காங்க அப்புறம் குரூப்பும் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் இத்தனை பேரும் திருப்பெருந்தூரை கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க அரிசியாக பண்ணுறாங்க ஒரு பக்கம் வீணை வாசிச்சுன்னு இருக்காங்க வீணை ஒரு பக்கம் யாழ் யாழை மீட்டி கொண்டிருக்கிறார்கள் வீணையை மீட்டி கொண்டிருக்கிறார்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு திருப்பெருந்தூர கோயிலுக்குள்ளே போகிறோம் காலம்புற நேரத்தில் போகிறோம் அந்த காலத்தில் நேரத்தில் போகிறோம் இப்போ ஐயரையே எழுப்பாழுனர் ஒரு பார் அப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் வந்து ருக்வேதம் எஜுர்வே சுக்ல யஜுர்வேதம் யஜுர்வேதம் சமவேதம் அதருணவேதம் புராணங்கள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அதனால தான் கோயில் அத்தனை சைடில் மண்டபங்கள்லாம் கட்டினத்துக்கு காரணம் என்னென்னா இத்தனை பேர் உட்காந்து பாராயணம் பண்ணணுமே ஒரு பக்கம் பார்த்தா பகவானுக்கு உணர்வு கையை பின்னிட்டு இருக்காங்க துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் ஒரு பக்கம் பார்த்தா விடிய சேர்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா தொழுகிறார்கள் அழுகிறார்கள் துவழுகிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா தலையில் கையை வச்சுன்னு இருக்கிறார்கள் இத்தனை இருக்குங்கிற மாதிரி யாரை பார்த்துன்னா அத்தனைக்கும் இந்த முன்னாள் உள்ளே இருக்காரே திருப்பெருந்துறையுரை சிவபெருமான் அவர் இருக்கார் அவரை பார்த்து அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாங்க பிரம்மாஜி விஷ்ணுஜி எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்களாம் எல்லாம் நிறைய வர்ணனை பண்ணுவாங்க அதாவது அம்பாளுடைய காலை வர்ணிக்கிற போது என்னென்னா இந்த தேவர்களெல்லாம் அம்பாளுடைய திருவடியை நமஸ்காரம் பண்ணுறாங்களாம் எல்லாருடைய கிரீடத்தில் ரத்தனங்கள்லாம் இருக்குது அந்த ரத்தனங்களுடைய ஒளியில் அம்பாவோட கால் தெரியறதான் அப்படிலாம் வர்ணனை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய அதை வர்ணிப்பாங்க அது ஒளி கடலம் அதெல்லாம் கற்பனை பண்ணணும்னா இப்படி கற்பனை பண்ணணும் இந்த மாதிரி கற்பனை பண்ணால் ஆனந்தமாக இருக்கும் பேர் என்ன தெலாமோ கற்பனை பண்ணி குழப்பிண்டு அது சொன்னால் நிறைய போயிடும் டாபிக் இங்கே விஷயத்துக்கு வருவோம் அது மாதிரி தேவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா என்னென்னா சாங்க பதக்கிரமோபிஷதை வேதைஹி சாமகாஹா யம் காயந்தி சாமகாஹா சாமகாஹா சமம ராகத்த பாடுறவங்க சமத்துவாத் சாம ஒரே சமம்னா என்ன சுவரபேதம் இருக்குது இல்லை ஆனா அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு ஒரு ஸ்ருதி இருக்கும் இப்ப பின்னாடி ஒரு ஸ்ருதி இருந்துட்டே இருக்கும் ஸ்ருதினா என்னென்ன நிறைய பேர் தெரியாது ஸ்ருத்தின்னா இப்போ வந்து ஆரம்பித்தா பத்து பேர் இருபத்தஞ்சி ஸ்ருதியும் சுவாமி பத்து பேர் பாடுறாங்க இருபத்தஞ்சு ஸ்ருதி கேட்கறது சும்மா ஜோக் பத்து பேர் பாடுறாங்க ஜய ஜகதி சுவாமி ஜய ஜகதி அப்படி பாடுற போது பார்த்தாங்க இருபத்தஞ்சு பத்து பேர் தான் உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு விதமாக கேக்குதான் ஏன்னா இந்த ஸ்ருதிங்கிறதே கிடையாது ஓன்னு ஒருத்தர் கத்துவர் ஏன்பா இது என்னங்க அதனாலதான் வித்யாரண்ய சுவாமிகள் சொன்னார் பிரம்ம ஜானம் எப்படின்னா ஸ்ருதிஜான பிரம்ம ஜானம் எப்படி பரம்புரளை பற்றி அறிவு எப்படின்னா இந்த ஸ்ருதி கேக்குறவங்க எனக்கு என்ன ஒன்னா தனது தெரியுது ஒண்ணு வித்தியாசமே இது வந்து நிஷாதம் இது ஷட்சமம் இது பஞ்சமம் அப்படின்னா தெய்வத்தம் ஓஹோ சா பா சாவே தெரியல அந்த போய் எப்படி சொல்கிறது ஸ்ருத்தின்னு ஒன்று அந்த ஸ்ருதி வந்து எவ்வளவுதான் நீங்கள் சஞ்சீதம் என்ன பாடினாலும் சரி கல்யாணி பாடினாலும் காம்பவதி பாடினாலும் எதுகுளை காம்போதி பாடினாலும் பூர்வீ கல்யாணி பாடினாலும் அந்த ஸ்ருதியோடு தான் பாடணும் ஸ்ருதி மாதா லயப் தாளம் இந்த ஸ்ருதி தாளம் இருக்கு அதுக்குள்ளே தான் பாட்டு பாடணும் ஸ்ருதியும் வேதாளம் தான் பாட்டு சில சமயம் பரவாயில்ல பக்தி இருந்தா போற சரி போயிட்டு போறது பண்ண வேண்டாம சாமவேதம் பாத்த சாமவேதம் இன்னமோ கல்வேன் காய்க்கு என்ன சாமவேதம் சே தூன் தரா அப்படின்னா நல்ல அத்தமான சாமகான மந்திரங்கள்லாம் இருக்குது அதனால தான் சாமகோஷப் பிரியா எனமஹா சாமகான பிரியா எனமஹா சாமகான பிரியே அம்ப சர்வலோக பிரியே பாட்டெல்லாம் பாடுறோம் கிருஷ்ணன் கீதையில் சொல்லிட்டார் வேதான் சாமவேதோஸ்மி வேதங்களுள் நான் சாமவேதமாக இருக்கிறேன் அப்படின்னார் விபூத் யோகத்தில் ஆனால் இந்த சாமவேதம் இருக்கே அவங்க வந்து இந்த சாமவேதத்தில் முறையா ஸ்வரத்தோடு அவங்க ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட அனுஷ்டான சக்தியோட காயத்ரி மாதாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு அவங்களும் பாடுகிறார்கள் காயந்தி ஓதுகிறார்கள் அது என்னென்னா அது நிறைய குரூப் இருக்குது ஹுக்வேதம் எஜுர்வேத சாமகாகான்னு விசேஷமாக இது உபலட்சணம் எல்லாரையும் எடுத்துக்கணும் ருக்வேதம் தெரிந்தவர்கள் யஜுர்வேதம் தெரிந்தவர்கள் சாமவேதம் தெரிந்தவர்கள் எல்லா வேதமும் தெரிந்தவர்கள் வேதை இந்த வேதத்தை படிக்கிறதுல நிறைய முறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க அதாவது வேதம்னா வேத வேதம் நாலு வேதம் இருக்குது அந்த வேதத்தில் இப்போ சாமகாகனு போட்டது எல்லா வேதம் அறிந்தவர்கள் அனைவரும்னு அர்த்தம் வேதம் அறிந்தவர்கள் அனைவரும் வேதங்களால் போற்றி வணங்குகிறார்கள் நால் வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி அங்கம்னு சொன்னால் அந்த அந்த அங்கங்கள்லாம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷம்னு இருக்குது அப்புறம் பதம் கிரமம் உபனிஷத்துன்னு சொல்கிறாங்க சில பேர் உபனிஷத் பாராயணம் பண்றாங்க சில பேர் வேத அங்க பாராயணம் பண்றாங்க நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்றது பாராயணம் பண்றது எல்லாமே இருக்கு எல்லா ஸ்லோக ரூபமாகவும் சூத்திரூபமாகவும் இருக்கு இதை பாராயணம் பண்ணி பண்ணி அதை தெய்வீக சக்தியோட பாராயணம் பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சு காப்பாற்றணும் அது வந்து எல்லாமே ஹிருதயத்துக்குள்ள வச்சு காப்பாற்றணும் கம்ப்யூட்டர் டிஸ்கில் எப்படி போட்டுடுறோமோ அப்புறம் வேணும்னா மெம்மரிய தட்டினா எப்படி வர்றதோ அது மாதிரி எல்லாம் இந்த டிஸ்கில் வந்து என்ன பண்ணிடணும் சேவ் பண்ணிடணும் அந்த பாஷையில் சொல்லணும் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி அதை வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணால் ஃபைல ஓபன் பண்ணால் வந்துடும் எல்லாம் கம்ப்யூட்டர் பாஷை அப்போ இந்த மாதிரி வேதத்தை எல்லாம் படிச்சு வச்சிருக்காங்க ஆனால் அதை படிக்கிறதுக்கு ஒரு கிரமம் இருக்குது இப்போ வேத மந்திரங்கள்லாம் இருக்கு அந்த மந்திரத்தை வந்து வேதமாக பாராயணம் பண்ணுறது மூல பாராயணம்னு ஒன்று இருக்குது பதபாராயணம்னு ஒன்று இருக்குது கிரம பாராயணம்னு ஒன்று இருக்குது ஜட்டா பாராயணம்னு இருக்குது கன பாராயணம்னு இருக்குது ரேகா பாராயணம்னு இருக்குது இப்படியே நிறைய முறைகள்லாம் நிறைய இருக்குது ஒரு மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மந்திரத்தை வந்து இப்படிலாம் முறையாக பாராயணம் பண்ணுறதுன்னு வழக்கம் வச்சுருக்காங்க இப்படிலாம் பண்ணி வேதத்தை காப்பாற்றியிருக்காங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுதான் வேலை திரும்ப திரும்ப மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறது தான் கனம் சொல்கிறது இதுதான் வேலை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்போ புரியும் இது எப்பவுமே இந்த போர்ஷனை சொல்லி காட்டுறது பழக்கம் அதில் வேதங்களை வந்து பாராயணம் பண்ணுறாங்க யாரை குறிச்சி அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்திய யஜேன யஜமயந்த தேவாக தானி தர்மாணி பிரதமாநாசன் வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் அஹம் மகாந்தம் தம் புருஷம் வேத நான் அந்த பெரிய பரம்பொருளை பற்றி அறிவேன் அறிகிறேன் வேத மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு நாரா ஜனபரம் பிரம்ம தத்துவ நாரா ஜனபரோ அப்படின்னு பகவான ஸ்தோத்ரம் பண்ணுறது நிறைய மந்திரங்கள் எல்லாம் ஆனா இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு நிறைய காப்பாற்று ப்ரிசர்வேஷன் மெத்த வேதங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கிரமம் வச்சிருக்காங்க இதுக்காகவே ஒரு ஜாதி பிராமண ஜாத்தியே இந்த வேதத்தை படிக்கிறதுக்கும் வேதத்தை காப்பாற்றுறதுக்குன்னே உருவான ஜாதி இது இவங்களுடைய வேலையே இதுதான் தலைமுடி வியாபாரம் இறால் வியாபாரம் கிடையாது அதுக்கு வந்ததுனால தான் சர்வநாசம் ஏற்பட்டது அல்ல இவங்க வேலையை இந்த பிராமணம் பிராமணம் வேலையை விட்டதுனால தான் சர்வநாசம் ஏற்பட்டது நான் சொல்லலை காஞ்சி பரமாச்சாரியால் சொல்கிறார் அதனால வந்து அவங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்க விட்டாங்க அதனால தான் நாட்டுக்கு இவ்வளவு கேடுங்கிறாங்க சரி அதெல்லாம் தனி கதை அது சமூக பிரச்சனைகள் ஆனால் இது இந்த வேதம் படிக்கிறவங்களுக்கு இதே வேலை பிற குழந்தையிலேருந்தே இதுதான் காதல் விழுகிறது அப்போது வந்து மூலப்பாராயணம் கிரம பத பாராயணம் கிரம பாராயணம் ஜட்டா பாராயணம் கன பாராயணம்னு அஞ்சு இருக்குது இது எப்படின்னு கேட்டால் ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏட்டு ஒன்பது பத்து அப்படின்னா மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 10 அப்படின்னா என்னது பதம் மூலம் என்னது 1, 2, 3, 4, 5, 6, எட்டு ஒம்பது பத்து இப்போ பதம்னா பிரித்து பிரித்து சொல்கிறது அப்புறம் க்ரமம்னு ஒன்று இருக்குது ஒன்று 2, ரெண்டு 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, எட்டு எட்டு ஒன்பது பத்து பத்து இதி பத்து அப்படி சொல்லுவேன் அது கணக்கு இருக்கு என்ன பத்து 10, பத்துன்னா என்ன கேட்காதிங்க அப்புறம் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தா இங்கேயே போய்டு இதுக்கு பேர் கிரமம்னு பேர் ஜெட்டான்னு ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ரெண்டு மூணு 3, நாலு 4, மூணு 3, 4, 4, 5, 5, நாலு 4, 5, அஞ்சு ஆறு ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு இப்படியே சொல்லிகிட்டே போகணும் இதுக்கு பேர் ஜட்டான்னு பேர் கணம்னா என்ன தெரியுமா ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு 2, ஒன்று 1, 2, 3.. மூணு ரெண்டு 1, ஒன்று 2, மூணு அப்படி சொன்னால் கனம் ஒன் 2, டூ 1, ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ இப்படி சொன்னால் அதுக்கு பேர் கனம் ஏக்கம் ே க்கம் ஏக்கம் டுவே த்ரீனி த்ரீ டுவே ஏக்கம் ஏக்கம் டுவே த்ரீனி ட்வே த்ரீ த்ரீனி டுவே ்வே த்ரீ சத்வாரி சத்வாரி த்ரீ ட்வே ட்வே த்ரீ சத்வாரி இதெல்லாம் படித்தாதான் சொல்ல முடியும் இது இந்த பரம்பரையில் படித்தா இதெல்லாம் சொல்ல முடியும் முடியாது இப்போ நான் உங்களுக்கு நம்பர் சொல்லிட்டேன் மந்திரத்தை சொன்னால் புரியும் மந்திரத்தை சொல்கிற போது வித் எவ்வளோ அழகாக தெரியும் இது மந்திரத்தை சொல்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் மூல பாராயணம் கிரம ப பத பாராயணம் கிரமபாராயணம் ஜட்டாபாராயணம் இந்த தமிழ்நாட்டில் இந்த அஞ்சும் சொல்கிறது இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வந்துவிட்டாங்க நிறைய பேர் ஒரு காலத்தில் விட்டு போச்சு நடுவில் இப்போல்லாம் நல்ல பசங்கள்லாம் வந்துவிட்டாங்க ரொம்ப அற்புதமாக சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சாரசீலர்களாக இருக்காங்க பெரிய அதிசயம்தான் இப்போ சமீபத்தில் நான் கோயம்புத்தூரில் ஒன்றரை மாதம் கணபாராயணம் நடந்தது சாரதாம்பா கோயிலில் நான் போய் தொடங்கி வச்சேன் சின்ன சின்ன பசங்கள் பத்தொன்பது வயசு பையன் கல்யாணம் ஆகிடுச்சு விவாகமெல்லாம் ஆயிடுச்சு ரொம்ப ஆச்சார சம்பன்னாக இருந்து அப்படியே சொல்கிறான் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கு சொல்லி விடாத கணானாந்த்வா கணபதி இது விநாயகர் ஸ்தோத்திரம் இருக்கு வேதம் மே கவிங் கவீன இது ஒரு சேன்டென்ஸ் இது வந்து மூலம்மிதிமே கவிம் கவீன்தமம் இது பதம் கிரமச்சொல பரேன துவாணிமிங் கவீனமுவஸ்தவஸ்துமஸ்வம் இது கிரமம் தெரியாமல் ஆரம்பத்தில் ஜெட ஆரம்பிச்சுட்டேன் முதல்ல சொன்னது என்னது மூலம் ரெண்டாவது சொன்னது பதம் மூணாவது சொன்னது என்னது கிரமம் புரியலன்னா அக்கிரமம் கிரமம் அட்டா இந்த ஜட்டாங்கிறது பின்ற மாதிரி எப்படி தலைமுடி இப்படி பின்றோம் இப்படி போட்டு மாற்றி மாற்றி பின் மாதிரிதான் இதுவா கணபதிம் கணபதி என்ன முடிஞ்சிருக்கு இனிமேதான் ராணா ட்ரா யாதிம் ராணபதிமேமே கணபணேம் கவிப்பே கவிம் கவிகம்வமே கவிம் கவீனம் கவிம் கவீன கவிம் கவிம் இப்படி சொன்னாணம் இப்படி எல்லாம் கோயிலில் பாராயணம் பண்றாங்கன்னா இந்த ஸ்லோகம் கடைசியில் வரணுமே இப்படியெல்லாம் நிறைய இதெல்லாம் என்ன இதில் இடைச்சருகளே வராது ஒன்று யாரும் நுழைக்க முடியாது எந்த மந்திரத்தையும் நுழைச்சிட முடியாது அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இன்னும் அஞ்சு இருக்கு இன்னும் அஞ்சு மெத்தட் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த தேசத்தில் தமிழ் தேசத்தில் இந்த பக்கத்தில் இந்த அஞ்சோட சரி சில பேர் பின்னாடி இருந்து சொல்லுவான் அவன் மகா நிபுணன் கீழே சொல்லுவான் இப்ப நூறு தொண்ணூத்தொம்பது அது மாதிரி சொல்கிற ஆட்கள் இருக்குது ஆனால் அப்படி சொல்லக்கூடாது பார்ப்போம்ப்பாங்க சாஸ்திரத்தில் ஆனால் அப்படி சொல்கிற திறமை உள்ள ஆட்கள் இருக்காங்க பெரிய விஷயம் இது எத்தனை ஞாபகம் இருக்கணுங்கிறீங்க இதுக்கு சும்மா ஒன்றும் இல்லை ரொம்ப க்ளாஸ் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் ஏமாந்தால் எல்லாம் புலபலானு ஊழ்ந்து போயிடும் அதனால் அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக மந்திரம் பதம் ஞாபகம் வரணும் உடனே கிரம ஞாபகம் வரணும் இத்தையும் ஞாபகம் இருந்தால் தான் டெவலப் பண்ண முடியும் இல்லாட்டி ஒன்றும் சரி பெப்பே தலையாட்டே தவிர ஒன்றும் வராது அதுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒன்று ரெண்டு சொல்லி காமிச்சேன் ரொம்ப சொல்லும் இப்படி சாங்க பத கிரம உபனிஷதை பதம் கிரமம் நான் உங்களுக்கு ஜட்டா கணமெல்லாம் அதோட சேர்ந்துருக்கு அவங்க உபனிஷதைன்னு போட்டதுனால அதெல்லாம் உபலட்சணம் இப்படி பாராயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறார்கள்னா சில பேர் யோகிகள்னா ஒரு பக்கம் பார்த்தா தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க பூலோகத்துல பிராமணர்கள் இவர்கள் பார்த்தா கோயில் ஒரு பக்கம் இருந்து கொண்டு பகவான கோயில் பரமேஸ்வரனை ஸ்தோத்ரம் பண்ணுகிறார்கள் இன்னும் சில பேர் நல்லா தியானம் பண்ணுகிறார்கள் தியானத்தினால அந்த பரம பரமாத்மாவை தியானம் பண்ணுகிறார்கள் தியானாவஸ்தேன மனசா பசியந்தி எம் யோகினாக யோகிகள் யாரை யாரை மனதால் பார்க்கிறார்களோ எப்படிப்பட்ட மனசுனா இந்த உலக விஷயத்தில் சுத்திர மனசுனாலையா பார்க்குறாங்க அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தியானம் பண்ணி அந்த தியானம் பண்ணி பழகி பழகி தியான அவஸ்திதேன மனசா பஷியந்தி நல்ல நீண்ட காலம் விடாம தியானம் பண்ணி அந்த கடவுளை உள்ளத்தின் உள்ளே உணர்கிறார்கள் அந்த பரமாத்ம தத்துவத்தை மலர்மி செய் ஏகினான் மானடி சேர்ந்தார் உள்ளத்தின் உள்ளே அதனை உணர்கிறார்கள் யாரு யோகிகள் யோகிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் இந்த உலக இன்பங்களெல்லாம் துறந்து விட்டு எங்கோ காட்டுக்கோ மலைக்கோ எங்கேயோ குகைக்கோ சென்று அங்கே அமர்ந்து கொண்டு ஏதோ சிறிது உணவை சாப்பிட்டு விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கண்களை மூடி அந்த பரமாத்மாவை துருவன் தியானம் பண்ண மாதிரி பிரஹ்லாதன் தியானம் பண்ண மாதிரி ஹயத்தினுள்ளே பகவானை தியானம் பண்ணுகிறார்கள் அப்படி செய்கிறார்கள் ஆனா தேவர்களும் சரி அசுரர்களும் சரி யாருடைய ஸ்வரூபத்தை அறியவே முடியவில்லையோ அதர்மத்திலே இருக்கக்கூடிய அதாவது அதர்ம சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களும் சரி தர்மமான சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களும் சரி ரெண்டு முக்கியம் சுராசுர கணாக சுரங்க தேவர்கள் அசுரன்னு சொன்னா அசுரர்கள் தேவர்களெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணி போகத்தை அனுபவிக்கிறாங்க அசுரர்களும் என்ன பண்றாங்கன்னா கோரமான தபசை பண்ணி அடிச்சு உதைச்சு கஷ்டப்படுத்தி அவர்களும் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனா அவர்கள் இருவருக்கும் இறைவனுடைய ஸ்வரூபம் எஸ்ய அந்தம்னா ஸ்வரூபம் எஸ்ய அந்தம் யாருடைய ஸ்வரூபமானது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒருபொழுதும் விளங்குவதே இல்லையோ ஆ யோகிகள் தங்களுடைய உள்ளத்திலே பார்க்கிறார்கள் வேதம் அறிந்தவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்களெல்லாம் அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் பிரம்மன் முதலான தேவர்களெல்லாம் அவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் ஆனால் அவருடைய ஸ்வரூபத்தை அசுரர்களும் தேவர்களும் அறியமாட்டார்கள் அதர்மமாக உலகத்தை உலக இன்பத்தை அனுபவிக்கின்றவர்களும் அறியமாட்டார்கள் தர்மமாக உலக அனுபவிக்கின்றவர்களும் அவரை முழுமையாக அறியமாட்டார்கள் முற்றிலும் உலக துறந்தவர்களே அவரை உணர்வார்கள் என்பது உட்கருத்து ஆக அவர்கள்தான் உணர்வார்கள் அத்தகைய தெய்வமாகிய ஒளிபொருந்திய அந்த அறிவே உருவான அந்த பகவானுக்கு என்னுடைய பரிபூர்ண நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீதா சாஸ்திரத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் அந்த தேவனுக்கு வணக்கம் எந்த தேவனை பிரம்மா வருணன் இந்திரன் ருத்ரன் மருதன்கள் முதலானவர்கள் தெய்வ தெய்வீகம் பொருந்திய அறிவொளி பொருந்திய பாடல்களால் புகழ்ந்து பாடுகின்றார்களோ எந்த கடவுளை குறித்து வேதமறிந்தவர்கள் அனைத்தும் அனைவரும் அவரவர்களுடைய முறையின் வாயிலாக வேதங்களை ஓதி கொண்டிருக்கின்றார்களோ எவரை குறித்து யோகிகளெல்லாம் பக்குவப்பட்ட மனதை கொண்டு தியானத்தினால் அவரை காண்கிறார்களோ உண்மையில் அதர்மமாக உலக இன்பத்தை அனுபவிப்பவர்களும் தர்மமாக உலக இன்பத்தை அனுபவிப்பவர்களும் யாரை உண்மையில் உணர முடியாதலோ அந்த ஒளி பொருந்திய அறிவே உருவான இறைவனுக்கு நமது வணக்கங்களை சமர்ப்பிப்போமாக என்று இந்த ஸ்லோகம் நிறைவு பெறுகிறது ஆகவே இறைவனுடைய திருவருளால் பகவத்கீதைக்குரிய தியான ஸ்லோகங்களை இப்பொழுது பூர்த்தி பண்ணுகிறோம் அடுத்த மாத அந்தர்யோகத்தை அது அந்தரயோகம் கிடையாது அதாவது வழக்கமான அந்தரயோகம் இல்லை அதற்கு பிறகு வரக்கூடிய ஏப்ரல் மாத அந்தயோகத்திலே மேலும் அதாவது இந்த தியான ஸ்லோகங்களை நாம் பூர்த்தி பண்ணியாச்சு இனிமே பகவத்கீதா சாஸ்திரத்தை நாம் தொடங்க வேண்டும் அந்த கீதா சாஸ்திரத்தை முறையாக நாம் கற்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் வேதவியாசரும் மகான்களும் குருமார்களும் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நன்றாக பிரார்த்தனை செய்து இந்த அளவிலே பகவத்கீதைக்குரிய தியான ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நிறைவு செய்கிறேன் ஓம் பிரபன்னிஜாத்தாயிராய கிருஷ்ணாய மே நம